வணக்கம் நெட்டினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிலி நாட்டில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டில் மச்சு பிச்சு என்ற பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டையை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 புதிய துருக்கியின் எல்லைகளை நிர்ணயிக்கும் உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு FIDE பாரிஸில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பென்சில்வேனியாவில் முதியோர் இல்லம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு லிபியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே இடம்பெற்ற நான்கு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானில் நாகசாகியில் பெரும் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹுல்டா குருக்ஸ் என்ற தொன்னூத்தி வயது முதியவர் ஜப்பானின் மிக உயரமான இடமான மவுண்ட் பியூஜி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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பி எஸ் சூசைதாசன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மனோஜ்குமார் இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஓ ராமையா இலங்கை தொழிற்சங்கவாதி பொது உடைமைவாதி ஆயிரத்தி ஆண்டு அசிம் பிரேம்ஜி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜாகிர் அப்பாஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் 1953 தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீ வித்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை 1969 தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜெனிஃபர் லோஃபஸ் அமெரிக்க நடிகை மற்றும் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு டக் போலிஞ்சர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு மார்டின் வான் பியூரன் அமெரிக்காவின் எட்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐ பெரேரா இலங்கை மலையக தமிழ் அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உடுப்பி ராமச்சந்திர இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யஸ்பால் இந்திய இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் வனுவாட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் விக்கிபீடியாவில் வனுவாட்டு என்ற நாட்டில் சிறுவர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை